திருமுகம் இரண்டு ஆறு ஆதாரத்தில் அநாகதம் சத்குரவே நமக கல்வி கேள்விகளில் சிறந்து அருள் அறிவு ஒழுக்கங்களில் இயைந்து விளங்குகின்ற தங்கட்கு அனந்த முறை வந்தனம் வந்தனம் தங்கள் சுபசரித்திர விபவங்களை அடிக்கடி கேட்க விருப்பம் உள்ளவனாக தாங்கள் கொத்தன் வசம் அனுப்புவித்த கடிதமும் நாகவல்லியும் சம்பீர பலங்களும் வரப்பெற்றேன் இவ்விடம் கடிதம் அனுப்பும்தோறும் இந்த பிரகாரம் அனுப்புவது பிரயாசம் என்று என் மனம் என்னை வருத்துகின்றது இது நிற்க இனி தங்கள் கடிதத்துக்கு உத்தரம் எழுதுகிறேன் அதாவது தங்கள் தமயனார் விஷயத்தில் தாங்கள் எத்தன்மை உடையவர்களாக இருக்கின்றீர்களோ அத்தன்மை நானும் உடையவனாக இருக்கின்றேன் சீரகத்தை கியாழ்செய்து அக்கியாழத்தில் சுக்கை ஊற வைத்து சாமம் சென்ற பின்பு எடுத்து உலர்த்தி தூள் செய்து வைத்து கொண்டு அந்த தூள் காசிட அதில் பஸ்பம் அரிசி வைத்து நெய்யில் குழைத்து சாப்பிட வேண்டும் பத்தியம் இச்சா பத்தியம் தலைமுழுக்கு பசு நெய்யில் முழுக வேண்டும் ஆறாதாரத்தில் அநாகதத்தில் சத்தி சிவம் பத்திதழில் இருப்பதாகவே கொள்ள வேண்டும் இரண்டு இதழ் ஆசனமாக கொள்ள வேண்டும் அன்றியும் பன்னிரண்டு இதழில் எட்டு இதழ் சத்தியிருப்பு இரண்டு இதழ் சிவத்தின் இருப்பு மற்றை இரண்டு இதழ் மேலும் கீழும் அடையிருப்பு இது இன்னும் சில நாள் சென்ற பின்பு தங்களுக்கு நன்றாக அனுபவப்படும் கூடலூர்க்கு மனிதனை அனுப்ப அந்த வேஷக்காரன் எவ்விடத்துக்கோ போயிருக்கிறதாக இன்னும் பத்து தினஞ்சென்ற பின்பு வருவானென்று அவன் பெண் சொன்னதாக சமாச்சாரம் கொண்டு வந்தான் இனி இன்னும் சுமார் ஒரு மாதம் சென்ற பின்பு தங்கள் கருத்தின்படி தெரிவிக்கிறேன் மன்னிக்க வேண்டும் தாங்கள் தங்கள் தேகத்தை பொன்போல சர்வசாக்கிரதையோடு பாராட்டிக்கொண்டு வர வேண்டும் வந்தனம் மன்னிக்க வந்தனம் இங்கனம் தங்களிஷ்டன் சிதம்பரம் ராமலிங்கம் ஆவணி எட்டு இஃது ஷேமம் மகாராஜராஜஸ்ரீ பிள்ளை புன்னுசாமி அவர்கள் திவ்ய சமூகத்திற்கு ஷேமம்